வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் இந்திரன் கரந்துரை படலம் இப்படி அவுணர்கள் இணையர் ஏனையோர் செப்பரு முனிவரை தேவர் தங்களை ஒப்பரு நர்தமை ஒருப்பமாயை தன் வைப்புறுாதலன் அரசின் மன்னினான் ஆயிரத்தெட்டெனும் அண்டம் யாவையும் சேயுயறிந்திர ஞால தேர்மிசை ஏயெனும் அளவையில் ஏகி வைகளும் நாயக முறையினை நடாத்தி நன்னினான் ஒரு பகற்பாதலத்தூடுவைகிடும் ஒரு பகல் மாதிரம் உலவிச் சேர்தரும் ஒரு பகல் விண்பதன் தோறும் உற்றிடும் ஒரு பகல் பதத் துண்ணி மண்ணுமே துளவினான் தனது தொல்பதம் நன்னிடும் ஒரு பகல் நாளுமிவ்வகை எண்ணரும் உலகுதோரேகி மாலையில் துண்ணென மீழ்வனால் சூரப்பன்மனே அவ்வகையால் அரசாற்றும் எல்லையில் எவ்வமில் சூர் முதல் இந்திரனென்னும் தவ்வினை வன் செய்து தேவியை வவ்விய உன்னினன் வருவதோர்கில உண்ணிய தீயவன் ஒரு தானையின் மன்னனை விழித்து நீ வாசவந்தனை இன்னதோர் பொழுதினில் எய்திப்பற்றிய முன்னுற விடுகன முன்னம் ஏவியே நீடிய தன் காப்பவர் கோடுரு நிசிசரர் குலத்துள் தோன்றினார் கேடகம்பாழையில் கெழிவு கையினார் பாடவமடந்தயற்பவங்கள் போன்றுள்ளார் ஒன்பது கோடியர் தம்மை ஒல்லையில் அன்புடன் விழித்து நீர் அமரர் தம் இறையின் குரு தேவியை பற்றி ஈமன ஒன்பொடு போக்கினன் மன்னர் மன்னனே போக்கலும் அவரெல்லாம் பொன்னின் நாட்டின் ஊக்கமதாகியே உறுத்துச் சேரலும் நோக்கிய தூதுவர் நொய்திற்போகியே மா கிளர் இந்திரன் மருங்கு நன்னினார் வந்தனர் அவுணரும் பயங்குள் மாதரும் அந்தமில் படையொடும் அடல் செய் நீரர் போல் சிந்தனையாவதோ தெரிந்திலோமென இந்திரன் வினவுரை இசைத்து நிற்கவே மை போக்கி தீயினும் வெம்மைக்குள் நெஞ்சினார் வினைய முன்னியே அம்மனை மனைவியோடையான் இம்மென இப்புவி தன்னில் ஏகினான் ஏகிய வெள்ளையின் இகழ்வெஞ்சூர் விட போகிய மாதரும் பொருவில் வீரரும் நாகர்தம் இறையமர் நகரை நண்ணினார் ஆகர முதலிய இடந்தொராய்குவார் வினைவயிற் சென்றிடும் வீரர் யாவரும் துணை மகத்திரைவனைத் துருவி காண்கிறர் மனைவியைக் காண்கிற மாதர் யாவரும் நினைவயத்துள்ளுரு கவலை நீடினார் நாயகன் இவ்விடை நம்மை கூவியே ஏ செயலினை ஈறு செய்கிலம் போயினன் சசியொடும் புலவர் கோனெனா ஆயவன் நகரலாமாய்வுற்றாரரோ சுற்றினர் நகரலாம் துருவித்தேவரை பற்றினர் விலங்களின் பகைவர் காட்டென எற்றினர் புலோம் குற்றினர் வாய் தொரும் விண்ணவர் யாவரும் வேந்தும் தேவியும் நண்ணியதுணர்கிலம் நாங்கள் எங்களை துண்ணென வருத்தலிற் துயர்கின்றோமெனாத் தன்னலி வருநெறி தளர்ந்து சாற்றவே விட்டனர் தேவரை விண்ணை நீங்கினர் முட்டினர் மகேந்திர முதியமானவர் கிட்டினர் வேந்தரை கிளர்ந்து வான் இடைப்பட்டது புகன்றனர் பழிகொள் நெஞ்சினார் போயினர் இருவரும் புரத்தராயனாயவர் மொழியவே அவுணர் மன்னவன் தீயன வெகுண்டனன் தேடுணாததோ தூய்மணி இழந்திடும் அரவின் துன்புள்ளார் ஒற்றரிற் பலர்தமை ஒல்லை கூவியே பொற்றொடியனங்கொடு பொன்னின் நாட்டவர் கொற்றவன் இருந்துழிக்குறுகி நாடியே சொற்றிடுவீரன சூரன் தூண்டினான் தோடவிழ்தெரியலான் தூண்ட ஒற்றர்கள் ஓடினர் வீற்று வீற்றுலகமெங்கனும் தேடினர் காண்கிலர் திரிகுற்றார் இனி நீடிய பொன்னகர் நிகழ்ச்சி கூறுகேன் செல்லனும் ஊர்தியண்ணல் தேவியும் தானும் நீங்க சொல்லரும் ககனம் பூத்த சோமனும் உடுவும் போன எல்லியம் பொழுது போன்றே யாதுமோர் சிறப்புமின்றாய் புல்லனாயதன்றே பொருவில் பொன்னகரம் எல்லாம் அழிந்தன வளங்களெல்லாம் ஆகுலமயங்கிற்றின்பம் ஒழிந்தது வானோர் உள்ளம் ஒடுங்கியது உலகமெங்கும் எழுந்தது புலம்பலோதை யாவர்த்தம் கண்ணும் தென்னீர் கொழிந்தது சுவர்க்கம் மாவி போனவர் போன்றதன்றே இன்னம் நிகழும் முன்னர் இந்திரன் இளவலாகி மன்னிய உபேந்திரன் தான் வானவர் உலகை நீங்கி முன்னை வைகுண்டம் புக்கான் முனிவரர் கலிக்காவஞ்சி கன்னிகை நோற்றுமேவும் காஞ்சியை அடைந்தவா போல் சேன் பதம் தன்னை நீங்கும் சிறியதோர் தந்தை தன்னை காண்பது கருதிப் போந்து கடவுளர்கிறவன் மைந்தன் தூண் புரைகின்ற செம்பொற்றோழுச் செயந்தன் என்போன் மாண்பொடு சிறிதுவைகள் வைகுண்டத்திருந்தா நன்றே இருந்திடு ஜெயந்தன் என்போன் இந்திரன் இறைவியோடும் கரந்துடன் போந்தவாறுங் காமரு துறக்கம் தன்னில் விரைந்து வந்த உணர் தேடி மீண்டிட விண்ணுளோர்கள் அரந்தையோடுவாரும் அங்கனன் தேர்ந்தானம்மா தந்தைதன் வெளிவு காணில் தங்குடித் தலைமையெல்லாம் மைந்தர்கள் பறித்து கோடல் வழக்கதாம் அறனும் மக்தே எந்தயுமில்லை யான் போய் என்னகர் காப்பனென்னா புந்தியிலுண்ணி மைந்தன் பொன்னகர் தன்னில் வந்தான் பொன்னகர் புக்க மைந்தன் புலம்புரு சுரரைக் கண்டு தன் போலும் தந்தை தாய்தனைக் காணானாகி இன்னலங் கடலின் மூழ்கி ஏக்கமோடிறிறக்கமிக்கு பின்னொரு செயலுமின்றி பித்தரே போலவுற்றான் உற்றிடுமெல்லை கோன் உம்பார் கோன்மதலையுள்ளன் தெற்றன தெளிப்பவுன்னி நாரதன் என்னும் சீர்சால் நற்றவ முனிவன் செல்ல நடுக்கமோடுழுந்து தாழ்ந்து மற்றொர் தவிசு நல்கி இருத்தியே மறுங்கு நின்றான் நின்றிடு சயந்தன் சொல்வான் நித்தலும் வருத்தம் செய்யும் வன்றிரற் மற்றனை பயந்த மேலோர் சென்றனர் சென்றவெள்ளை தெரிந்திலேன் எமக்குத் தீமை என்று இனி அகலும் கொல்லோ எம்பிரான் எம்புகின்றான் தருக்கினை இழந்து நின்ற சயந்தன் இத்தன்மை கூற பொறுக்கென முனிவன் ஓர்ந்து பொங்கு பேரருளால் நோக்கி திரு கிளர்கின்ற தாங்கோர் செழுமணி தவிசின் மீதில் இருக்கெனையிருத்தி பின்னர் இன்ன நகிசைக்கல் உற்றா தீங்குவன் தடையுமாறும் நன்மைதான் சேருமாறும் தாங்கள் செய்யி வினையினாலே தத்தமக்காயல்லால் அங்க வைப்பிறராள்வாரா அமுதனஞ்சிரண்டினுக்கும் ஓங்கிய சுவையின் பேதம் உதவினார் சிலரும் உண்டோ இன்பம் அதடைந்த காலை இனிதன மகிழ்ச்சி எய்தார் துன்பம் அதுற்ற போதும் துண்ணெனத் துளங்கிச் சோறார் இன்பமும் துன்பம்தானும் இவ்வுடற்கைந்தவென்றே முன்புறு தொடர்பை ஓர்வார் முழுவதும் உணர்ந்த நீரா வறியவர் செல்வராவர் செல்வர் பின்வரியராவர் சிறியவர் உயர்ந்தோராவர் உயர்ந்துளோ சிறியராவர் முறை முறை நிகழும் ஏது முன்னையூழ்வினையே கண்டாய் எரி கதிர் வழங்கும் ஞாலத்தியற்கையும் இணையதன்றோ ஆக்கமும் வறுமைதானும் அல்லலும் மகிழ்வுமெல்லாம் நீக்கமில் உயிர்கட்கென்றும் நிலையென கொள்ளற்பாற்றோ மேக்குயர்கடவுட்டிங்கள் வெண்ணிலா கதிரின் கற்றை போக்கொடு வரவுனாலும் முறைமுறை பொருந்தேற்று அன்றே ஆதலின் உமது தாழ்வும் அவுணர் தம் உயர்வும் நில்லா ஈதுமே என்று கோடி இந்நகர் தணந்து போன தாதையும் பயந்த தாயும் தம்முறுக்கறந்து போந்து மேதினி வரைப்பினூடு மேவினர் போலுமன்றே மைந்த நீ தோற்று முன்னம்பானவர்கலக்கண் செய்த தந்தியின் முகம் கொண்டுற்றதானவன் துஞ்சும் வண்ணம் அந்த நாள் உனது தந்தை முயன்றனன் அதனைப் போல இந்த வெஞ்சூரன் மாயம் இன்னமும் முயல்வன் கண்டாய் என்றிவை பலவும் கூறியின் நினி வெஞ்சூர்தானும் பொன்றிடும்மதுன்ன்பும் பொள்ளனாகன்று போகும் நன்றிது துணிதி என்றேன் ஆரத முனிவன் தேற்றிச் சென்றனன் சயந்தனங்கள் இருந்தனன் தெட்பம் எய்தீ வருந்திய அமரத் தம்மை மனப்பட தேற்றினாலும் திருந்தலன் பணித்த ஏவல் செய்திடத் தூண்டிவான் மேல் இருந்தனன் சயந்தனென்போன் இருநிலத்திடை முன்போன புரந்தரன் செய்த தன்மையானினிப் புகழுகின்றேன் மெய்த்தரு நீழல் வைகும் வெறுக்கையை வெறுத்துப் சித்திர மனைவியோடும் தெக்கின தேயம் புக்கு பத்துடன் இரண்டு நாமம் படைத்த தொல்காழி நண்ணி இத்தலமினிதேயன்னா இருந்தன இமையோர்கோமா அந்த நல்லினு கைதன்னில் அயர் உயிர்த்திரைவியோடும் இந்திரன் இருந்த பின்னர் என்று நாம் இறைவற்போற்றி புந்திக் கொள்மகிழ்வார் பூசை புரிதுமென்று உண்ணி ஆண்டோர் நந்த வைப்பான் நாடியே இணைய செய்வான் சந்தையில் பலவு தேமாச்சரளமே திலகன் தேக்கும் கொந்தவிழ் அசோகு புன்கு குரவொடு நாழிகேரம் நந்திய கதலி கண்ணல் நாகிளம் பூகம் வன்னி முந்தியர் காஞ்சி வேங்கை முதலிய வேலிகோலி சாதியே கோங்கு நாகஞ்சண்பகம் இதழி ஞாழல் பாதிரி வழையே குந்தம் செருந்தி போதுரு நரந்தம் வில்வம் பொலிகர செச்சை கோதரு மயிலை மொவ்வல் கொழுந்து செவ்வந்தி முல்லை வைதலாகியுள்ளருக்களும் புதலுமெல்லாம் நவையறம் தெரிந்து வைத்தோர் நந்தனவனத்தைச் செய்ய அவை மிக மலர்ந்த அம்மா அம்மலர் கொண்டு நாளும் சிவனடி அருச்சி தங்க தேவியோடிறவன் உற்றான் உற்றிடுமெல்லை தன்னில் உலகி உணர்க்கெல்லாம் கொற்றவன் விடுத்த ஒற்றற் குவலயம் துருவிச் அற்றது தெரிந்து வல்லே அமரர்கோன் துணைவியோடு மற்றவன் வேணுவாகி மறைந்து நோற்றிருந்தான் மாதூ வேணுவின் உருப்போல் நின்று வெளிவொடு நோற்று நாளும் தானுவை வழிபட்டங்கச் சதமகன் சாரும் நாளில் காணிலர் ஒற்றற் போனார் கருமுகில உணர்த்தங்கள் ஆணையர் பெய்யாதாக அவனம் வாடிற்றன்றே நீடிய காமர் பூங்கா நெருப்புறு தன்மை தென்ன வாடின நீரின் ராகி மற்றது மகத்தின் கோமான் நாடினன் கவன்று தொன்னாள் நான் முகத்தவனும் மாலும் தேடரும் பரனையை உன்னி இறங்கினன் செயல் வேறில்லான் திருந்தலற் புறமூன்ற சேவகர் பரவலோடும் பொருந்தலா பூங்கா வாடிப் போயினையெனினும் பொன்றா இருந்தலம் இதனில் யாரொன்று மகவான் என்னே வருந்தோர் மாற்றம் வானிடை எழுந்தது அன்றே எழுவதோர் செஞ்சொற்கேளா எம்பிரான் அருளி தென்னா பொழுதனன் போற்றிமேனி துண்ணெனப் பொடிப்பச் சிந்தையே முழுவதும் மகிழ்ச்சி பொங்க மொயம்பொடே இருந்தான் அங்கட் அழகிய நதியொன்றுற்ற வரன்முறை அரையலுற்றே